நிறைவேற்றி விட்டால் தொழுகையின் ஒரு பகுதியை தொழுது கொள்ளட்டும் நிச்சயமாக அல்லாஹ் அவரின் வீட்டில் அவரது தொழுகையின் காரணமாக நல்லதை ஏற்படுத்துகிறான் என்று நபி சல்லுலாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்